இவர்களில் யாராவது இஸ்லாமை தழுவினால் அவர்களை துன்புறுத்த வேண்டும் அவர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்க வேண்டும் என முடிவு செய்தனர் தலைவர்களுடன் அவர்களது எடுபடிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வாட்டி வதைத்தனர் குறிப்பாக சாதாரண எளிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் தந்த நோவினைகளை கேட்கும் உள்ளம் கசிந்துருகும் அவற்றை சொல்லி மாளாது செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாமை தழுவினால் அவரிடம் அபு ஜஹல் நேரே சென்று உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று மிரட்டுவான் அவர் கொஞ்சம் பலம் இல்லாதவராக இருந்தால் அவரை அடித்து துன்புறுத்துவான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உஸ்மான் ரோதி அல்லாஹான்கு அவர்களது தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரி பாயில் சுருட்டி வைத்து கீழே புகை முட்டி மூச்சு திணறடிப்பார் ஆதாரம் ரஹமத்துல் ஆலமீன் தனது மகன் முஸ்லிமாகிவிட்டதை அறிந்த முசாப் இப்னு உமை ரோதி அல்லாஹன் அவர்களின் தாயார் அவருக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டார் மிக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த பெரும் துன்பத்தை அனுபவித்தார் பசி பட்டினி என்ற வறண்ட வாழ்க்கையினால் அவர்களது மேனையின் தோல் சுருங்க ஆரம்பித்தது ஆதாரம் அசதுல் காபா சுவாய் இவ்ன சினான் ரது எல்லா வரை கடுமையாக தாக்கப்படுவார் ஆதாரம் அசதுல் காபா பிலால் ரது எல்லா அவர்கள் உமையா இவ்னோ கலப்புடைய அடிமையாக இருந்தார்கள்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 உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான் சுட்டரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவர்களின் நெஞ்சின் மீது பாறங்கல்லை தூக்கி வைப்பான் அப்போது நோக்கி அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ சாக வேண்டும் அல்லது முஹம்மதியின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஸாவை வணங்க வேண்டும் அதுவரை நீ இப்படியேதான் இருப்பாய் உன்னை விடவே மாட்டேன் என்பான் அதற்கு விலாது அது எல்லா அன்பு என்று சொல்லிக் இந்த அகதி என்ற வார்த்தையை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பொண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள் ஒரு நாள் பிலால் ரதியல்லா வான்கு சித்திரவதைக்கு அவர்களை கடந்து சென்ற அகுபக்க ரதியெல்லாஹ் வண்பு அவர்கள் ஒரு அபிஷ அடிமையை கிரயமாக கொடுத்து பிலால் ரதியல்லா அவர்களை வாங்கி உரிமை விட்டார்கள் விடுதலை செய்தார்கள் சிலர் ஐந்து அல்லது ஏழு ஊக்கியா வெள்ளிக்கு பகரமாக வாங்கி உரிமை விட்டார்கள் என்று கூறுகின்றனர் அவர்களது தகப்பனார் என்பவனின் அடிமிகளாக இருந்தார்கள் மூவரும் இஸ்லாமை தழுவினார்கள் இந்த மூவரையும் அபுஜக தலைமையில் ஒரு கூட்டம் அப்தஹ் என்ற இடத்துக்கு அழைத்து சென்று மதிய வேளையில் சுடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர் இதனை கண்ட நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் யாசிரின் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள் நிராகரிப்பவர்களின் வேதனையாலேயே யாசிரது எல்லாக அன்பு அவர்கள் இறந்து விட்டார்கள் வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயாரான சுமையாபின் கையாத் ரது எல்லாக அன்பா அவர்களே அபு ஜகல் அவர்களது பெண் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார் இவரே இஸ்லாமிற்காக உயிர் நித்த முதல் பெண்மணி அவர்களது மகனாரான அம்மாரை பாலைவன சுடு கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்தும் நினைவிழக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்தும் விடுவிப்போம் என்று கூறினார்கள் வேதனை தாழாத அம்மாறுவதை அல்லாஹ் அன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார் அதற்கு பின் நபி சொல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார் அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆகவே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 அவர் சுய நினைவை இழந்தவுடன் இறந்து விட்டாரனை எண்ணி விட்டுவிட்டார்கள் அப்போது அவ்வழியாக வந்த அபுபக்கியார்கள் ஆதாரம் அவர்கள் உம் அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொள்ளற்பனை செய்பவராகவும் இருந்தார்கள் அவர் இஸ்லாமை தழுவியதை அறிந்த யஜமானி பழுக்க காய்க்கப்பட்ட இரும்பால் அவர்களது தலையிலும் முதுகிலும் சூடிட்டு முகம்மதின் மார்க்கத்தை விட்டுவிட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 இஸ்லாமை ஏற்றதற்காக பலவிதமான கொடுமைக்கு ஆளானார் கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்வையை இழந்தார் இவரது கண்ணை லாத் உஸ்ஸா பறித்து விட்டன என்று நிராகரிப்பவர்கள் கூறினார்கள் அதற்கு நிச்சயமாக இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார் மறுநாள் அவர்களது பார்வையை அல்லாஹ் சரி செய்தான் கண்ட குறைசியர்கள் இது முகம்மதின் சூனியத்தில் ஒன்று என கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உம்மு உபை சுரதி அல்லாஹ் அன்கா என்ற பெண்மணி அஸ்வத் இப்னு அப்து யக்கூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார்கள் இவன் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் கொடும் விரோதியாகவும் நபி பரிகசிப்பவனாகவும் இருந்தான் அவன் உம்மு உபைசை கொடூரமாக வேதனை செய்தான் ஆதாரம் இசாபா அம்ருப் அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாமை ஏற்றார்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 அப்துத்தாரின் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தார்கள் இஸ்லாமைகளில் என்பவரும் ஒருவர் நினைவிழந்து சித்தப்பிறமை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த மூவரையும் அபு பக்ரு ரதிய விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள் விடுதலை செய்தார்கள் இதை கண்டு தந்தையான அபு குஹாஃபா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 மற்ற எவனும் அதற்குள் செல்ல மாட்டான் அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான் அல்குர் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி வசனங்கள் பதினான்கில் இருந்து பதினாறு வரை இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள துர்பாக்கியம் முடையவன் உமையாவும் அவனுடைய வளியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆவர் இரையச்சம் உள்ளவர்தான் அதிலிருந்து தப்பித்துக் அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார்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 அபுபக்ரது எல்லா ஹன்கு அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் நௌஃபல் இவ்ணு குவையித் என்பவன் அபு பக்ரதுல்லாரதியா ஹன்கு இருவரையும் தொழக்கூடாது என்பதற்காக ஒரே கயிற்றில் இருவரையும் பிணைத்து விட்டான் ஆனால் கட்டவிழ்ந்து அவ்விருவரும் தொழுவதைக் கண்ட நௌஃபல் அஞ்சி நடுங்கினான் இருவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டதால் அவர்களை கரீனை இணைந்த இருவர் என்று கூறப்படுகிறது சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல தல்காவின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லா தான் என்று கூறுகின்றனர் மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டாகும் இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழி எவரும் இல்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றி கொடுமைப்படுத்தினார்கள் இஸ்லாமை தழுவியவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவராக இருந்தால் அவர்களுக்கு கூட்டத்தார் பாதுகாவலாக சில வேலைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களது கூட்டத்தினரே அவர்களை கொடுமை செய்தனர் குறைஷிகளும் நபி அவர்களும் நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடனும் திகழ்ந்தார்கள் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை காண்பவர் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவசம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணமும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது இழி மக்களே நபி சொல்லலாஹ் அலை வசலம் அவர்களிடம் அற்பமாக நடந்து கொள்ள துணிவார்கள் மேலும் குரேஷியரின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபு தாலிபின் பாதுகாப்பில் இருந்த நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குரேஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது இந்த நிலை குரேஷியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது தங்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாமல் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பினார்கள் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் காப்பாளரான அபு தாலிப்பிடம் நுட்பமான முறையிலும் அச்சுறுத்தும் துணியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்களது கோரிக்கைகளுக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தார்கள் இப்படி சாக் ரஹமத்துல்லாய் அலேஹி கூறுகிறார்கள் சில குரட்சி தலைவர்கள் அபு தாலிபிடம் சென்று அபு தாலிஃபே நிச்சயமாக உமது சகோதரர் மகன் எங்களது கடவுளர்களை ஏசி எங்களது மார்க்கத்தையும் குறை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 வழக்கம்போல் நபி சொல்லல்லா ஹலேவசல்லம் அவர்கள் தங்களது அழைப்பு பணியை செய்தார்கள் இதை கண்ட குறைசியர்கள் கோபம் முற்று மறுமுறை சந்திக்க நாடினார்கள் இந்த முறை மிக வன்மையாக கண்டித்து பேச வேண்டுமென முடிவு செய்தார்கள் அபு தாலிப்பை மிரட்டுதல் குறைசி தலைவர்கள் அபுத்தாலிப்பை சந்தித்து அபு நீர் வயது முதிர்ந்தவர் எங்களது மதிப்பை பெற்றவர் நாங்கள் உமது சகோதர மகனை தடுத்து நிறுத்தக் கூறியும் நீர் அவரை தடுக்கவில்லை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 உமது கூட்டத்தார் என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறி சென்றார்கள் எனவே நீ என் மீது கருணை காட்டு பலவீனமான என்னை தாங்கவியலாத துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே என்றார் அபுத்தாலிப் மனம் தளர்ந்து தன்னை கைவிட்டு விட்டார் என்று கருதி நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் என் பெரிய தந்தையே அல்லாஹூ மீது சத்தியமாக எனது ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை எனது வழக்கரத்திலும் சந்திரனை எனது இடக்கரத்தில் வைத்தாலும்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 நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உனது விஷயத்தை வெளிப்படையாக சொல் உன் மீது குற்றம் இல்லை கண் குளிர்ந்து மகிழ்ச்சி மீண்டும் குறைசியர்கள் நபி சொல்லு அலைகி வசல்லம் தங்களது ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதை கண்ட குறைசியர்கள் அபுத்தாலிப் முகம்மதை கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதித்துக் துணிந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் வலிதின் மகன் அமாராவை அழைத்துக் கொண்டு அபு வந்தனர் அபு தாலிபே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 அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களது பேரம் மிக மோசமானது உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள் அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும் எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார் அதற்கு முத்தையும் இம் அதி அப்து மனாப்பின் கொல்லு பேரர் அபுதாலிபே உமது கூட்டத்தின் உமக்கு நீதமான தீர்வை கூறிய நெடுக்கலிலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றனர் ஆனால் நீராதில் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார் அதற்கு அபு தாலிப் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை முத்தையுமே நீ என்னை கைவிட்டு விட்டு எனக்கு எதிராக கூட்டத்தினர் தூண்டி விடுகிறாய் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் நீ விரும்பியதை செய்துகொள் என்று கோபமாக கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபு தாலிப்பின் மூலமாக நபி சொல்லாஹ் அலைகுவசல்லம் அவர்களின் அழைப்புப் பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குரசட்சியர்கள் நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்களிடமிருந்து அபுத்தாலி தானாக விலகிக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டார்கள் நபி அவர்கள் மீது அத்துமீறல் நபி சொல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அழைப்பு பணியை தொடங்கும் வரை குறைசியர்கள் அவர்களை தங்களில் மதிக்கத்தக்க நவராகவே கருதி வந்தார்கள் அழைப்பு தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மீது அத்துமீறாது இருந்தார்கள் தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாள் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை குரட்சி தலைவர்கள் ஒருவனான அபுல் அஹப் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி சொல்லம் அவர்களிடம் கடும் பகைமை காட்டி வந்தான் என்பதை ஹாஷிம் கிளையாரின் சபையிலும் சஃபா மலை நிகழ்ச்சியிலும் நாம் அறிந்திருக்கிறோம் நபித்துவத்திற்கு முன் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ரொக்கையா உம்மு குல்சும் ரதையொல்லாஹா அவர்களை அபுல் அகபின் மகன்களான உத்பா உதய்பாவுக்கு மனமுடித்து கொடுத்திருந்தார்கள் நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபுல் அகப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான் இப்னு ஹிசாம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறு வயதில் மரணம் போது அபுல் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முகம்மது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுப செய்தியை பெக்கொள்ளுங்கள் என கூறினான் காலங்களிலும் அபுல் அஹப் நபி அலைவசம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான் அது ரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்துக் இருப்பான் ஆதாரம் கஞ்சுல் உம்மால் அபுல் அகப்பின் மனைவியும் அபு சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல சளைத்தவளும் அல்ல முட்களை நபி சொல்லாஹ் அலைவசம் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் எந்த நேரமும் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை ஏசி பேசிக் பல பொய்களை பரப்பி கொண்டே இருப்பாள் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் பிரச்சனையின் நெருப்பை மூட்டி விட்டு இதனால்தான் அல் குர் அவளை ஹம் விறகை சுமப்பவள் என்று வருணிக்கிறது தன்னை பற்றியும் தனது கணவனை பற்றியும் குர்ஹானின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி சொல்லா ஹலே வசல்லம் அவர்களிடம் வந்தாள் அப்போது நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களும் அபுபக்ரம் ஓதையுல்லா அன்பு காபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அவளது கையில் குழவிக்கல் இருந்தது இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான் அபுபக்ரை பார்க்க முடிந்த அவளால் நவிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை அபுபக்ரே உமது தோழர் அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது அல்லாஹின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இக்குழவிக்கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன் அறிந்துகொள் அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி தெரியும் என்று கூறிய அடுத்து வரும் கவிதையை படித்தான் இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க அவரது கட்டளையை புறக்கணித்தோம் அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம் பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள் அப்போது அபுவுக்கள் அல்லாஹின் தூதரே அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ என்னை பார்க்கவில்லை அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்தச் சம்பவம் பற்றி முஸ்னத் வஜார் எனும் நூலின் அறிவிப்பில் வருவதாவது அவல் அபுபக்ரிடம் வந்து அபுபக்ரே உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றால் அதற்கு அபுபக்ரது எல்லாம் அன்பு அவர்கள் இந்த வீட்டின் இறைவன் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை வாட தெரியாது என்று கூறினார்கள் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி சொல்லல்லாஹ் ஹலே வசல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபுலகும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான் அவனது வீடு நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது அவனும் அவனை போன்ற நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும் நோவினை அழித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்னு இஸ்ஹாப் ரஹமத்துலி கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் வீட்டினுள் இருக்கும் போது அண்டை வீட்டார்களான அபுல் அஹப் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் இப்னு உமையா உக்பா இப்னு அபி மொய் அதி இப்னு ஹம்ரா சகபி இப்னு அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்து வந்தனர் இவர்களில் ஹக்கம் இப்னு அபுல் ஆசை தவிர வேறு யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை நோக்கி வீசுவார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டு குடலை போடுவார்கள் இதற்காகவே இவர்களில் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்தி கொண்டார்கள் இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம் அப்து குடும்பத்தினரே இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஒரு ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள் நபி சொல்லம் அவர்கள் ஆதாரம் இப்னு ஹிசாம் உக்வா இப்னு அபு மொயித் விஷமத்தனத்தில் எல்லை மீறி நடந்து கொண்டான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை இப்னு மசூத் வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபுஜகலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்குமிடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முகம்மது சுஜூதிற்கு அதாவது சிரம்பணிதலுக்கு சென்ற அவரது முதுகில் வைக்க வேண்டும் யார் அதனை செய்வது என்று கேட்டனர் அக்கூட்டத்திலே மிகவும் திமிர் பிடித்தவனான எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள்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 ஏழாவது ஒருவரின் பெயரையும் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலைப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ரு கிணற்றில் தூக்கி எரியப்பட்டதை நான் பார்த்தேன் ஆதாரம் சஹி புகாரி உமையா இவ்ணு கலப் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலை அவர்களை பார்க்கும் பகிரங்கமாக திட்டிக் கொண்டும் மக்களிடம் அவர்களை பற்றி ரகசியமாக குறைபேசி கொண்டும் இருப்பான் இவன் விஷயமாகத்தான் சூரத்துல் உமசாவின் முதல் வசனம் இறங்கியது குறைகூறி புறம்பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் அல் குர் அத்தியாயம் நூற்றி வசனம் ஒன்று இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்லாய் அழைகி கூறுகிறார்கள் ஹுமசா என்றால் பகிரங்கமாக ஒருவரை ஏசுபவன் கண் குத்தலாக பேசுபவன் லுமசா என்றால் மக்களை பற்றி ரகசியமாக குறைகளை பேசுபவன் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உமையாவின் சகோதரன் உபய் இப்னு கலப்பும் உக்பாவும் நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு நோவியனை அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தார்கள் ஒருமுறை உக்பா நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை செவிமடுத்தான் இது உபயுக்கு தெரிய வந்த உக்பாவை கடுமையாக கண்டித்தான் மேலும் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களிடம் சென்று அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பி வருமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பி வந்தான் உபை இப்னு கலப் ஒருமுறை மக்கிப்போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி சொல்லலா ஹலை வசல்லம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான் இப்னு ஹிஷாம் அக்னஸ் இப்னு ஷரீக் என்பவனும் நபி சொல்லலாஹ் அலை வசலம் அவர்களை நோவினி செய்தவர்கள் ஒருவனாவான் இவனை பற்றி குர்ஹானில் இவனிடம் இருந்த ஒன்பது குணங்களுடன் கூறப்பட்டுள்ளது நபியே எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள்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 நம்பிக்கை கொள்ளவோ அடிபணியவோ மாட்டான் ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவும் மாட்டான் தனது சொல்லால் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹுவின் வழியில் பிறரை தடுத்து வந்தான் தனது இச்செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்று எண்ணி அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான் இவனை பின்வரும் குர் வசனங்கள் இறங்கின அவனும் அல்லாஹுடைய வசனங்களை உண்மையாக்கவும் இல்லை தொழவும் இல்லை ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விலகி கொண்டான் பின்னர் கர்வம் கொண்டு தன் குடும்பத்துடன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான் அல் குர் ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களை கண்ணி மிகு பள்ளியில் தொழுதவர்களாக பார்த்த தினத்திலிருந்தே அங்கு தொழுவதிலிருந்து நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களை தடுத்து வந்தான் ஒரு முறை நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மகாம் இப்ராஹிமிற்கு அருகில் தொழுதை பார்த்த முகம்மதே நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையா என்று கூறி கடுமையாக எச்சரித்தான் அதற்கு நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் தக்க பதில் கூறி அவனை அதட்டினார்கள் அதற்கவன் தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகிறாய் அல்லாஹ் மீது இந்த ஓடையில் வசிப்போரில் நானே பெரிய சபையுடையவன் ஆதரவாளர்களை கொண்டவன் என்பது உனக்கு தெரியாதா என்றான் அப்போது ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் அல் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனங்கள் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் மற்றும் ஒரு அறிவிப்பில் வந்திருப்பதாவது நபி சொல்லல்லா ஹலிவாசலம் அவர்கள் அவனது கழுத்தை பிடித்து உழுக்கி உனக்கு கேடுதான் கேடுதான் உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான் அல் குர் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து 34, 35… என்ற வசனத்தை கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் விரோதியாகி அவன் முகம்மதே என்னையா நீ எச்சரிக்கிறாய் நீயும் சரி உனது இறைவனும் சரி என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது மக்கால் இரு மலைகளுக்கிடையில் நடந்து செல்பவர்களின் நானே மிக பெரும் பலசாலி என்று கூறினான் ஆதாரம் இப்னு கசீர் இவ்வாறு கண்டித்ததற்கு பிறகும் கூட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 அவரது பிடரியின் மீது கால் வைத்து அழுத்தி அவரது முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் என்று கூறினான் சிறிது நேரத்திற்கு பிறகு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் வந்தான் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் தொழுது அவன் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பிடரியை மிதிக்க முயன்ற போதெல்லாம் பின்னோக்கி விழுந்து தன் கைகளால் சமாளித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான் மக்கள் அபுஜகலே என்ன நேர்ந்தது என்று கேட்டனர்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 அவனது புனித பூமியில் வசிப்பவர்கள் என்று பீற்றிக்கொள்ளும் இணை வைப்பவர்களின் கரங்களால் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட அநியாயம் மற்றும் கொடுமையின் ஒரு சிறிய தகவல்தான் இத்தகைய கட்டான காலகட்டத்தில் நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனையையும் வேதனையையும் முடிந்த இலகுவாக்கி அவற்றிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க மதிநுட்பமான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தார்கள் இதற்காக இரண்டு திட்டங்களை நபி சொல்லாஹ் ஹலை வசலம் அவர்கள் வகுத்தார்கள் அந்த இரண்டு திட்டங்களால் அழைப்பு பணியை வழிநடத்துவதிலும் லட்சியத்தை அடைவதிலும் பற்பல பலன்கள் கிட்டின அவையாவன ஒன்று அழைப்பு பணிக்கு மையமாகவும் ஒழுக்க போதனைக்கு உறைவிடமாகவும் அர்க்கம் அபுல் அர்கம் மக்ஜூமி என்பவரின் வீட்டை நபி சொல்லாஹை வசல்ல தேர்ந்தெடுத்தார்கள் ரெண்டு முஸ்லிம்களை அபஷாவிற்கு அதாவது எத்தியோப்பியாவிற்கு குடிவெயருமாறு கட்டளையிட்டார்கள் அர்க்கமின் இல்லத்தில் அழைப்பு பணி இந்த வீடு மலையின் கீழே அந்த அநியாயக்காரர்களின் கண்பார்வைக்கும் அவர்களது சபைக்கும் தூரமாக இருந்தது முஸ்லிம்கள் ரகசியமாக ஒன்று கூட அந்த வீட்டை நபி சொல்லா அலை வசலம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த வீட்டில் முஸ்லிம்களுக்கு குர் ஆனை ஓதி காண்பித்து அவர்களுக்கு அதன் பண்புகளையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் அங்கு முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி கொண்டு மார்க்க கல்வியும் கற்று வந்தார்கள் புதிதாக இஸ்லாமிற்கு வர விரும்புபவர் அந்த இடத்தில் வந்து இஸ்லாமை தழுவார் இது வரம்பு மீறி அந்த அநியாயக்காரர்களுக்கு தெரியாததால் முஸ்லிம்கள் ஓரளவு நிம்மதியுடனும் பாதுகாப்பு அலை வசலம் அவர்களையும் ஒரு சேர ஓரிடத்தில் இணை வைப்பவர்கள் கண்டுவிட்டால் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு கற்றுத்தரும் ஒழுக்கப் பணிகளையும் குர்ஆானையும் மார்க்கத்தையும் நிச்சயம் தங்களது சக்திக்கு மீறிய குறுக்கு வழிகளை கொண்டு தடுப்பார்கள் அதனால் இரு கூட்டத்தார்களுக்கிடையில் கைகலப்பு கூட நிகழ்ந்துள்ளது நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் மலை கணவாய்களுக்கு இடையில் ரகசியமாக தொழுது வந்தார்கள் ஒரு முறை அதனை பார்த்துவிட்ட குறைசி நிராகரிப்பவர்கள் அவர்களை வாய்க்கு வந்தபடி ஏசி பேசி அவர்களுடன் சண்டையிட்டார்கள் அந்த சண்டையில் சாதி அபி வக்காசியாஹ் அன்பு அவர்கள் ஒருவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள் இதுதான் இஸ்லாமுக்காக செய்யப்பட்ட முதல் கொலையாகும் இவ்வாறு கைகலப்பு தொடர்ந்தால்